வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையில் கோப்டேல் எக் இது வந்து ஸ்ரீலங்கா டிஷ் செயற்கு வேக வைத்த முட்டை நாலு வேக வைத்த உருளைக்கிழங்கு ரெண்டு வெங்காயம் மூன்று பெப்பர் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் பட்டர் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தழி சிறிதளவு செய்முறை முதல்ல இந்த முட்டை வேக வச்ச முட்டை இருக்குல்லையோ அதுல வந்து கட் பண்ணுவோம் கட் பண்ணிட்டு ஒயிட்டெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு எக்கோட கருவை மட்டும் எடுத்துப்போம் மஞ்சள் கருவே எடுத்துப்போம் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த அந்த கருவு எடுத்து வச்சிருக்கோம்ல மஞ்சக்கருவு அதை நல்லா மசுக்கி இந்த எண்ணெயில போட்டு வதக்குவோம் அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கலாம் அதையும் நல்லா மசிச்சு அதையும் இந்த முட்டை கருவோட சேர்த்து நல்லா எண்ணெய்லேயே கலந்து விட்டு வேக விடுவோம் நல்ல மசோ இஞ்சி பூண்டு போய்ட்டும் கலந்துருவோம் கலந்து நல்லா அது கிரேவியாகட்டும் நல்லா ரெடி பண்ணுவோம் அதை தயார் பண்ணுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கலந்து விடுறா ஸ்மெல் உப்பு போட்டு பெப்பர் கலந்து விடுவோம் பெப்பர் போட்டுட்டு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் போட்டுவிடுவோம் மிளகாய்த்தூள் சப்போஸ் நமக்கு இட்டாலியன் ஃபிளேவர் கிடைக்கணும் அப்படின்னா மிளகாய்த்தூள் போடாமல் இந்த இடத்துல ஆரிகாரம் இல்லைன்னா பாப்ரிக்கா அந்த ஹர்பு ஏதாவது போட்டுக்கலாம் நம்ம வந்து ஸ்ரீலங்கன் வந்து இது மிளகாய்த்தூள் போடுவாங்க இந்த ஸ்ரீ மிளகாய் தூள் போட்டுட்டு ஒரு பிஞ்சு ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம் கலந்து விட்டுட்டு பட்டர் ரெண்டு ஸ்பூன் சொல்லிக்க கூட கூட விடலாம் நல்ல சீஸ் நிறைய விட்டு நல்லா நம்ம முட்டை வந்து இழுத்துக்கும் அந்த பட்டர் சீஸ் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுவோம் கலந்துட்டு வெங்காயத்தை கலந்து போட்டுவிடுவோம் வெங்காயம் வேகக்கூடாது க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் இப்போ வேல்பூரியிலலாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி கிரன்ச்சியாக இருக்க மாதிரி வெங்காயத்தை போட்டுவிட்டு டாஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மசாலாவை எடுத்து இந்த வெள்ளை கரு இருக்கு அந்த வெள்ளை கருவில் வச்சு நல்லா செட் பண்ணிவிடுவோம் செட் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லியை பொடியாச்சு ஆஃப் பண்ணி அதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணி அப்படி கொடுத்தோன்னா சுப்பமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி காக்டேல் எக் தயார் பார்ப்போம் அழகாக இருக்கும் இது எல்லாருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்